அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற பொதுவாக இந்த குரலுக்கு சாதாரண ஒரு பொருள்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் மனத்துக்கண் மாசு இல்லாதவனாக ஆக வேண்டும் அறம் என்பது அவ்வளவே மற்றவையெல்லாம் ஆரவாரத் தன்மை உடையவை இந்த அர்த்தான் பெரும்பாலானவர்கள் இந்த குரலுக்கு அளிக்கும் விளக்கம் இது மேலோட்டமான அர்த்தந்தான் பொருள்தான் ஆனால் திருவள்ளூருடைய உட்கிடக்கை என்னங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மனத்தூய்மை அடைவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமா இல்லை எல்லா காலகட்டங்களிலும் மன தூய்மையை பெறுவது என்பது மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கு புலநின்ப பொருட்கள் அதிகமாக கிடைச்சா மன தூய்மை வேகமாக கெட்டுப்போகுங்கிறது பொதுவான விதி மனம் இயல்பாக சும்மா இருக்கும் ஆனால் அதுக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சா உடனே அதை பிடிச்சிக்கும் அதை பற்றி கொள்ளும் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமென்று விரும்பும் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதில் ஆழ்ந்து ஈடுபடும் பிறகு அங்கே போனதுக்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு அந்த மனம் சொல்லும் இப்படி ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள் உழலும் தன்மை வாய்ந்ததுதான் மனம் அனைத்தரன் மனத்துக்கண் மாசிலனாதல் என்று இந்த குரலை மாற்றி படிக்க வேண்டும் என்று நேற்றே கூறினேன் திரும்பவும் அதை வற்புறுத்தி கூறுகிறேன் போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அறத்தை கடைபிடித்தால் அறத்தினுடைய நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பகவத்கீதையும் நமக்கு உபதேசம் செய்கிறது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற அனைத்து புண்ணிய கருமங்களும் மனதளவில் வாக்களவில் உடல் அளவில் செய்யும் அனைத்து புண்ணிய கருமங்களும் மன தூய்மையை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனம் செம்மையாவதற்கு மந்திரம் ஜபித்தாக வேண்டும் சில மனம் சுத்தமாய் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள் உண்மையில் அவர்கள் மன சுத்தம் மன தூய்மை என்பதை எந்த பொருளிலே கொள்ளுகிறார்கள் என்பது கேள்விக்குறி வள்ளுவர் சொன்னார் அகன் வாய்மையால் காணப்படும்னர் நம்ம பொய்யே பேசாமல் இருந்தால்தான் மனசு சுத்தமாக இருக்குங்கிறது அர்த்தம் நார் வள்ளுவர் அப்படி எல்லாரும் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி ஆனால் மன தூய்மை என்பது அது மாத்திரம் அல்ல பல்வேறு நல்ல குணங்கள்லாம் நிறைந்திருந்தாதான் மனம் தூய்மையாக இருக்கிறது என்று பொருள் ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு புண்ணிய காரியமும் பண்ணினதில்லை தான் யாருக்கும் உணவு விட்டதில்லை அப்படினாலும் உணவு கேட்டு வருபவர்களுக்கு அங்கே உணவு கிடைக்கும்னு கையை காட்டினானாம் விரலை காமிச்சானாம் இறந்த பிறகு புண்ணியம் எதுவும் பண்ணாததினால நரகத்துக்கு போனான் உங்கள் தண்டனை என்ன கொடுக்கப்பட்டதுன்னா விடாமல் பசி இருக்கும்படியாக பண்ணிவிட்டார்கள் பசித்து கொண்டே இருந்தது அவனுடைய விரல் உணவு கேட்டு வந்தவர்களுக்கு வழிகாட்டியிருந்ததுனால அந்த விரல் புண்ணியம் பண்ணியிருந்து தான் அதைச் சப்பியவுடன் அவன் பசி நீங்கியதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க புண்ணியத்தினுடைய நோக்கம் விளம்பரமாகவோ புகழாகவோ இருக்கக்கூடாது பெயர் புகழுக்காக செய்யப்படும் புண்ணிய செயல்கள்லாம் வெறும் ஆரவாரம்தான் எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த பாபங்கள் நீங்க வேண்டும் நம் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகள் அகன்று ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நீங்கி மனம் அமைதியின் இருப்பிடமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு புண்ணியம் செய்ய வேண்டும் எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த பாபங்கள் நீங்க வேண்டும் நம் மனதில் உள்ள விருப்ப வெறுப்புகள் அகன்று ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நீங்கி மனம் அமைதியின் இருப்பிடமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு புண்ணியம் செய்ய வேண்டும் நம்ம புண்ணியம் செஞ்சால் சில பேர் பாராட்டுவாங்க ஆனால் அதில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது புண்ணியம் செய்கிறவரை பாராட்டுறது ஒரு புண்ணியம் அதனால பாராட்டு நபர் புண்ணியத்தை பெறுவார் ஆனால் புகழ்ச்சியை எதிர்பார்த்து புண்ணியம் செய்வருடைய புண்ணியம் பாராட்டுறவருக்கு போயிடும் அதனால நம்ம புகழ்ச்சியை எதிர்பார்த்து புண்ணியம் செய்யக்கூடாது கவனமாக புரிஞ்சுக்கணும் புகழ்ச்சியை எதிர்பார்த்து புண்ணியம் செய்கின்றவன் அந்த புகழ்ச்சியினால் செய்த புண்ணியத்தின் பலனை இழந்து விடுவான் அந்த புண்ணியத்தின் பலன் புகழ்ந்தவருக்கு போயிடும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதோ கற்பனை சொற்கள் கிடையாது